வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து இன்று மார்ச் மாதம் இருபத்தி தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு துருக்கிக்கு எதிரான போஸ்னியா எழுச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் பிராந்தியத்தை பிரிட்டன் கைப்பற்றியது ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்க கால ராணுவ பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் பிரிட்டன் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தார் இதுவே பின்னர் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கனடா கூட்டமைப்பை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உருவாக்குவதற்கான பிரிட்டானிய வட அமெரிக்க சட்டத்தை பிரிட்டன் விக்டோரியா மகாராணி அரச ஒப்புதலை அளித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜியாவின் அட்லாண்டாவில் ஜான் பெம்பர்டன் என்பவர் முதல் தொகுதி கொக்கோகோலா மென்பானத்தை தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது வி ஒன்று எனும் ஏவுகணை வகை பறக்கும் கொண்டு கடைசி முறையாக இங்கிலாந்தை தாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க படைகள் வியட்நாம் போரின் இறுதியில் தெற்கு வியட்நாமை விட்டு முற்றிலுமாக வெளியேறினர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பல்கேரியா எஸ்டோனியா லாத்வியா லித்துவேனியா ருமேனியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகள் நேட்டோ அமைப்பில் முழு நேர அங்கத்துவம் பெற்றன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அயர்லாந்து நாட்டில் உணவகங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் புகைப்பிடிக்க தடை பிறப்பிக்கப்பட்டது உலகில் இத்தகைய தடையை பிறப்பித்த முதல் நாடு அயர்லாந்து ஆகும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யாகு முன்னூத்தி சேவை ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கணிதத்தில் நோபல் பரிசு எனப்படும் நார்வே நாட்டின் ஏபிள் பரிசு தமிழரான சீனிவாச வரதனுக்கு அறிவிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நான்கு வெஸ்டா என்று பெயரிடப்பட்ட இதுவரை அறிந்தவற்றில் மிகவும் வெளிச்சமான சிறு கோளை ஜெர்மன் வானியலாளர் ஹென்ரிக் ஹோல்பர்ஸ் அவர்கள் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் மறைனர் பத்து விண்கலம் புதன்கோளுக்கு வெகு அருகில் பறந்த முதலாவது விண்கலம் என்ற பெருமையை பெற்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜான் டெய்லர் பத்தாவது அமெரிக்க ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாம் வால்டன் அமெரிக்க விற்பனை நிறுவனங்களான வால்மார்ட் மற்றும் சாம் கிளப் ஆகியவற்றின் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜான் வேன் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோசப் டெய்லர் இவரும் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டபிள்யூ ராக்வுட் இலங்கை தமிழ் அரசியல்வாதி மருத்துவர் இலங்கை சட்ட உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜ் பீட்டர் மர்டாக் மாநில வேளாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு சி கே சரஸ்வதி தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் தைவான் நாட்டில் இளைஞர் நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே